ஏழு அப்துல்லாஹிபின் உமர் அபிஹர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுகையை சுபுக நேரத்திற்கு முன் விரைந்து தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அலிஹிசம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவா ஒன்று நான்கு மூன்று ஆறு திருமிதி நான்கு இது ஹசன் சஹி என திருமதியும கூறுகிறார்கள்